فإلقى الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكل إنسان ألزبناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه من ورا يقرأ بطاقا كتب في نفسي كل يوم عليك حبيبا وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مقبول فيهما كثير من الناس الصحه والبرام صدق رسول الله صلى الله عليه وسلم اولئك ارضالهم நிகர்படையை உள்வாங்கிய அனுப்பி வைக்கப்பட்ட காட்டுவதற்காக அல்லம்மையால் அனுப்பி வைக்கப்பட்ட நதிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கரைக்கத்திற்கு வருகை தந்து இலக்கத்தில் காலங்களில் தனக்கு ஏற்படுத்த சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பினாலி தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிரும் மினி அகசோலாஹி சல்லா சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துனே மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எங்கிருக்கும் உண்டாவதாக கையிற்குரிய அன்பிற்குரிய சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வகையான மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில முக்கியமான சீனங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பயிற்சியை எழுதிய மாணவிய மாணவ மாணவிகள் தங்களுடைய பெருப்பேறுகள் வெளியாக கூடிய எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நல்ல பெருப்பேறு கிடைத்து என்றால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான தினம் அதே மாதிரி திருமணம் முடிக்கவிருக்கின்ற அந்த ஆணாக அந்த பெண்ணாக இருக்கலாம் அவர்களுடைய திருமணத்துடைய நாளையும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாத பணத்தில் அதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த தினத்தில் நான் இவ்வாறு ஆதை அணிய வேண்டும் அந்த தினத்தில் என்னுடைய நிலை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று திருமணம் முடிக்கக்கூடிய ஆணும் பெரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் பட்ட படிப்புகளை படித்து முடித்துவிட்டு அந்த பட்டம் பெறக்கூடிய நாளை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல வருட காலம் கூடி வீட்டிலே வாழ்ந்துவிட்டு எவ்வளவோ சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு சொந்த சின்ன வீட்டை கட்டிவிட்டு அந்த சொந்த வீட்டில் குடி போகக்கூடிய நாளையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவாக்களே சகோதரங்களே இப்படி உலகத்தில் வாழக்கூடிய பல ஆண்கள் பல பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள முக்கியமான தினங்கள் அந்த தினம் எவ்வாறு அமைய போகிறது அந்த தினத்தில் நாம் எவ்வாறு சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்போம் என்று எங்கி எண்ணி அதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் நிதரசனமாக பார்க்கலாம் ஆனால் அந்த எல்லா தினமும் அவர்கள் எதிர்பார்ப்பதை போன்று சந்தோஷமான தினமாக அமையாது ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இன்னும் பலருக்கு அது தவறையானதாக அமையும் மேல பெரியார்கரே சகோதரர்களே ஆனால் இஸ்லாமியர்களின் அநேகமானவர்கள் அதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு தினம் நாம் விரும்பியோ விரும்பவில்லையோ முழு உலகத்திற்கு வந்து அத்துணை மனிதர்கள் எதிர் நோக்கக்கூடிய ஒரு தினம் அவர் மரணிக்க கூடிய அந்த தினம் அந்த தினத்தை பற்றி யோசிப்பது மிக மிக குறைவோ நான் எவ்வாறு இருப்பேன் அந்தவிட்டது என்றால் அணிவோகின்றேன் சந்திக்க போகின்றேன் அந்த மௌத்தை வாங்கக்கூடிய அந்த மணக்குள் மௌசுடன் நான் எவ்வாறு நடக்க போகின்றேன் அதற்கு பின்னால் உள்ள கபருடைய முதலாவது கபருடைய இரவு அது எனக்கு எவ்வாறு அமைய போகின்றது பல நூறு வருட காலம் அவருடைய வாழ்ந்ததற்கு பின்னால மக்களுடைய நான் எவ்வாறு அணுகப்போகின்றேன் என்று யோசிக்க கூடியவர்கள் அன்பிற்குரிய நனவான்களே சகோதரர்களே உலகத்திலே உள்ள சில வீடியங்களே ஒரு சில நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் அதை சர்வ சாதாரணமாக அந்த தினம் வந்தால் பார்த்துக் அந்த வேலை மட்டும் அதை நாம் சமாளிக்கலாம் நமக்கு இன்புணர் நமக்கு வரலாம் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று உலகத்துடைய சில நிகழ்வுகள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த மௌத்துடைய தினம் அந்த கபுடைய முதலாவது இரவு அந்த மக்சருடைய முதலாவது தினம் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய முடியாது என்றான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான உதவியும் அந்த தினத்திலே செய்ய முடியாது ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எந்த வகையான உதவியும் செய்ய முடியாது உலகத்தில் வேண்டும் என்றால் இன்புடன் அந்த அமைச்சர் நமக்கு தெரியும் இந்த பிரதமர் எனக்கு தெரியும் ஜனாதிபதி எனக்கு தெரியும் இங்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரே ஒரு டெலிபோன் என்னுடைய விடயங்களை சமாளிக்கலாம் சாதிக்கலாம் கட்டிக் கொள்வோம் வாங்கல் இல்ல அங்கே வியாபாரம் இல்ல அங்கே கூட்டாளிப் எதுவும் இல்லா ஷபா துறைப்பதும் இல்ல சிபாரி செய்வதும் இல்ல யாருடைய நல்ல முறையில் சந்தோஷமான முறையில் மகிழ்ச்சியான முறையில் அந்த தினங்களை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்றால் உலகத்தில் நானும் நீங்களும் நீண்டமாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் சரியாத்திற்கு முறையில் நூற்றுக்கு நூறு பகிரங்கமாகவும் தனிமையாகவும் கூட்டாகவும் பகலிலேயும் இரவிலேயும் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் அல்ல ஒரு பயணத்தை நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் வாழக்கூடிய முறையில் தான் நம்முடைய மரணம் வந்து சேரும் நாம் எவ்வாறு வாழ்வோமோ அதே மாதிரி நம்முடைய மொழி ஏற்படும் நாம் எவ்வாறு மரணிப்போமோ அதே மாதிரி தான் நாம் எழுப்பாற்றப்படுவோம் அவர்களுடைய கருத்து என்று குறிப்பிடுகின்ற சொன்னார்கள் நீங்க எவ்வாறு வாழ்வீர்களோ அவ்வாறு தான் மரணிப்பீங்க நீங்க எவ்வாறு மரணிப்பீர்களோ அதே முறையில் எழுப்பாற்றப்படுவீங்க நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தால்தான் நல்ல முறையில் மரணிக்கலாம் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் அச்சாவடித்தனங்களையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நல்லவனாக மரணிக்கொள்ளும் என்று ஆதரவு வைக்க முடியாது நீங்க எவ்வாறு வாழ்வீர்களோ அதே மாதிரி மரபிப்பீர்கள் நீங்களுக்கு மரணம் ஏற்படுமோ அதே முறையில் தான் நீங்க நாளில் உங்களுடைய கபறுகளிலிருந்து நீங்கள் இருப்பாற்றப்படுவீர்கள் இதுவரைக்கும் யாரும் தப்பியதில்லை இதற்கு பின்னால் தப்ப போவதும் இல்ல முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு உண்மை என்றால் அது மவுத்து தான் மக்கள் எல்லா விடயங்களிலும் இரண்டாவது கலைஞ்சி மூன்றாவது கலைஞர் ஆனால் மூத்துக்கு மற்றும் ஆற்று கருத்தில் அதிகாரம் கொண்டவனாக இருந்தாலும் அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அந்த மௌத் நம்மை வந்து சேரக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அதற்கு பின்னால நம்மை கபடைய பொறுப்போய் வைத்து விடுவார்கள் அதற்கு பின்னால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இமாம் நசிய ரஹ்மாவா அறிவிக்கின்றார்கள் ஆசிராவுடைய மஞ்சள்கள்ல ஆக பயங்கரமான ஒரு மஞ்சள் தான் மனிதனுடைய கவலுடைய வார்டு அவர்கள் அறிவித்ததாக அந்த அந்த கபருடைய நெருக்கத்திலிருந்து யாராவது தப்புவார்கள் இருந்தால் ார் ஆனால் அவர் கூட அந்த கபுருடைய நெருக்கத்திற்கு தப்பம் இல்லை நதியவர்களே சொல்வார்கள் அந்த தாஜிமனு எப்படி அப்படின்றவர் அவரை நிறுத்துவதிலிருந்து தப்பவில்லை என்று சொன்னார்கள் வேளாண் பெரியார்களே அந்த கணவான்களே சகோதரர்களே அந்த கபரிலே நம்மை கொண்டு போய் வெயிட்டு விட்டு வருவார்கள் நாங்க நம்முடைய வீட்டுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில ஒரு அரை மணி நேரம் எங்களால் இருக்க முடியுமா ஏதாவது அங்கே செஞ்சு விட்டோம் என்றால் வெறும் ஒரு அரை மணி நேரம் அங்கே நம்மால் இருக்க முடியாது பெரியார்களே சகோதரர்களே அந்த கபரை அவை விடாலும் கீழாலும் வடதாலும் விடலாலும் கொஞ்சம் கையசால வீட்ட முடியாது வெறும் ஒரு தினம் அல்ல இரண்டு தினங்கள் அல்ல மூன்று தினங்கள் அல்ல மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட்டுக்கணக்கான வருடங்கள் அந்த மண்ணறைகளில் நாம் வாழ விரும்புகின்றோம் நம்முடைய கபறலை ஒன்று போய் வைத்துவிட்டு வருகின்றாகித்தாகி அறையே அவர்கள் அறிக்கின்றார்கள்ி தள்ளதம் அதற்க போய் வைத்து கபரலே உங்களை கொண்டு போய் வைக்கப்பட்டுவிடும் அதற்கு பின்னால் பத்தாண்டு கபரு பயங்கரமான சீத்திராவை ஏற்படுத்த அந்த இரண்டு மனக்குமார்கள் வருவார்கள் கேட்டார்கள் யார சூழலாம் அந்த பத்தாண்டு கபரு என்றால் யாரு சொன்ன பற்றி சொன்ன பயங்கரமானவர்கள் என்றார்கள் என்றால் தன்னுடைய பல்லாத கவரை தோன்றுவார்கள் இருக்கும் அவர்களுடைய கைகளில் ஒரு இருப்பு ஒரு இருப்பு செம்மத்தி இருக்கும் முழு உலக மக்களும் அதை தூக்க தூக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஆனால் அந்த ரெண்டு மலக்குமார்கள் நதியவர்கள் தன்னுடைய கையில வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கு இந்த அடி ஒன்று அடிப்பார்கள் அந்த அடியின் மூலமாக அவன் போடக்கூடிய சட்டத்த முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் தவிர்த்த மற்ற அனைத்து ஜீவதாசிகளும் கேட்ப கிழக்கில் உள்ளவர்களும் கேட்பார்கள் மேம்ேட்பார்கள்தி நிறைய பண்ண போறீங்க அவர் எப்படி சமாளிக்க போறீங்க அதில் கேட்டார்கள் இதே நிலையில இருப்பேனா நான் இதே நிலையில இருப்பேனா உலகத்தில் உள்ள இதே நிலையில இருப்பேனா நிறைய சொன்னார்கள் ஆம் உமர் நீங்க அதே நிலையில தான் இருப்பீங்க சொன்னாங்க அதுல சுமர்வதாக வண்போம் இதன் அப்படின்னு அவர் ரெண்டு பேரையும் நான் சமாளிக்கலாம் அந்த ரெண்டு பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னால் பதில் சொல்லலாம் ஏன் வாழ்ந்தாங்க உண்மையாக வாழ்ந்தாங்க அவர்களுடைய அபிப்பிராயே இருந்தான் வேறொரு இப்பொழுதுதான் வந்தாங்க வந்து நீங்களுடைய மார்க்கம் என்ன இவர் கூறுவார்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மார்க்கம் என்ன மார்க்கம் அப்படியே கேட்டுக்கொண்டே என்றார் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதற்கு மனமதியாக பதில் சொல்லிவிடுகின்றார் மீண்டும் அவர்களிடத்திலே அதே கேள்வியை திருப்பி கேட்கின்றார் அந்த ரெண்டு மரக்குமார்கள் சொன்னார்களா சரி ஒரு சின்ன இளைச்சில் எங்களுக்கு விளங்குதில்ல நாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்க அனுப்பப்பட்டிருக்கிறோமா அல்லது நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்களா எங்களுக்கு விளங்கியதில்லை மீதானம் பெரியாக்கரே சகோதரர்களே துணிசலப்பாருங்க தைரியத்தப்பாருங்க அதுல தொண்டர் ரவியல்லா கூறினார்கள் இதே இளமையில நான் இருக்கேன் என்றால் யார் அசூல்லா அந்த இரண்டு பேர்களையும் என்னால் சமாளிக்க உலகத்துல நாங்கள் பெரிய பேச்சுகளை பேசுவோம் நான் அதை சமாளிப்பேன் நான் இதை சமாளிப்பேன் அதை என்னால பார்க்கும் மறக்குமார்கள் கேள்விகளை எங்களால் சமாளிக்கூடிய வினாக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியுமா மேலாண்மை பெரியார்களே அன்க்குரிய கணவன்களே சகோதரர்களே நல்லவர்களாக இருந்த இருந்தார்கள் என்றார் அவர்களுடைய கேள்விகளுக்கு அடமான முறையில கொடுப்பார்கள் அதற்கு பின்னால அந்த மரத்துமார்களே முதலாவது நரகத்தை காத்திட்டு சொல்லுவாங்க பயங்கரத்தை பாருங்க வருகின்றது மாலையிலும் அந்த சுரக்கத்து இன்பங்கள் சுரக்கத்துடைய உணவுகள் அவர்களுக்கு காட்டப்படும் அவருடைய கவரு முஸ்லிம்ல வரக்கூடிய நாற்பது மூலம் மூலம் அந்த அல்லது எழுபதுமார்கள் இன்பம் அனுபவித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டு பாதுகாக்கணும் உலகத்தில் மனம் போன போக்குவரத்து வாழ்ந்துவிட்டு மனோ எச்சைப்படி வாழ்ந்துவிட்டு செய்யக்கூடாத எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு செய்யக்கூடாத எல்லா வகையான தவறுகளையும் குற்றங்களையும் சந்தர்ப்பமும் கிடைக்கல்ல விட்டுவிட்ட அமல்களையும் செய்ய கிடைக்கல்ல மருந்தான நோப்புகளை கூட அதான் செய்யாமலும் இருக்கின்றார்கள் சில பின்மணிகள் அநேகமானவர்கள் பிடிக்கின்றார்கள் இன்னும் சில பெண்மணிகள் கருவசாதாரணம் ஒவ்வொரு மாதத்தில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எட்டு நோன்பு என்று விட்டுவிடுகின்ற அனைத்து மாணவர்கள் கதா ஒரு சில பெண்மணிகள் பொறுப்போக்காக இருக்கின்ற அமல்கள் ஏதேனும் பரவோ கட்டாயமோ அதே விட்டுவிட்டு மன்னிப்பையும் உருவப்படத்தை என்ன சொல்றீங்க இப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவாரு மக்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் மக்கள் எல்லாம் இப்பொழுது மறக்குமார்கள் இல்ல நீரான சரியா ஓதவும் இல்ல என்று சொல்லி மேலான பெரியார்களே சகோதரர்களே இப்பொழுது அவள் ஒதுங்கக்கூடிய நரகம் அவளுக்கு காட்டப்படும் வரு ஒவ்வொரு நாளும்லையிலும் மாலையிலும் அந்த நரக்கத்துடைய நெருப்பு அந்த கபலுடைய வாழக்கூடியவர்களுக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் ஒருவருக்கு மரண தண்டனை நாங்க வைத்துக் கொள்வோம் ஒரு பொருள தன் மரணத்தன் அவன் மரணித்து இதால தான் கொள்ள போகின்றேன் இதால தான் உங்களோட வெட்ட போகின்றேன் இதால தான் உங்களுடைய முடிவு அதே மாதிரி அந்த கபுகளை வாழக்கூடியவர் நூற்றுக்கணக்கான வருடங்கள் நல்லா பாதுகாக்கணும் மாடையும் அந்த நெருப்பு அவருக்கு காட்டப்பட்டு இருக்கும் இதோ நீ ஒழுங்குற இடம் இதுதான் மேலாண்மை தெரியாதே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதிலேயே அவருடைய காலம் கிடையும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் தரிந்து கொண்டே இருக்கும் அவருக்கு உலகத்தை பற்றி ஞாபகமே இல்லை உலகத்தர மனைவியை பற்றி மக்களை பற்றி தன்னுடைய சொத்து செல்வங்களை பற்றி தன்னுடைய கடை சக்திகளை பற்றி அவருக்கு சிந்தனையே இல்லை ஆனால் என்று நாங்கள் பார்க்கலாம் அதே கதையாக அதே பணத்திற்காக அதே சூப்புக்காக அதே மனைவி எத்தனையோ பருதான எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ நோன்புகள் ஏன் ஒரு சிலர் பருதான அட்டை கூட செய்யாமல் கட்டத்தை கூட கொடுக்காமல் பணம் பணம் பணம் என்று ஒரு கோடிய பத்து கோடி நூறு கோடியாக இருக்கின்றார்கள் நல்ல வேலைகளை செய்யல சரியா கணக்கு பார்த்து கொடுக்கல கொடுக்க வேண்டிய பட்டக்காக்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே கபுள் அவருக்கு அதை பற்றி உண்டான சிந்தனை வராது அதனுடைய யோசனை வராது மனைவியை பற்றி அவருக்கு யோசிக்க நேரம் இல்லை தந்தைய குணத்தை கபை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல நூற்று கணக்கான வருடங்கள் அந்த கபுடைய வாழ வேண்டி இருக்கும் மேலான பெரிய நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இப்பொழுது யோசிக்கலாம் இந்த நிலையில் நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு அதை எதிர்கொள்ளப் போகின்றேன் அந்த கபருடைய முதலாவது இரவை எப்படி நான் எதிர்கொள்ள போகின்றேன் ஒவ்வொருவரும் விளக்கிக் கொள்ளலாம் நான் உண்மையான முறையில் வாழ்கின்றேனா அல்லது நான் நடித்து மக்களுக்கு முன்னால் வெறும் பாசாங்க செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளலாம் அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே கயாம நாள் வரும் வரைக்கும் மக்களுடைய மைதானம் வரும் வரைக்கும் அந்த கால வேண்டித்தான் இருக்கின்றார்கள் உலகத்தை நாங்கள் பார்க்கலாம் சமீப கால கலா பலவிதமான அனர்த்தங்கள் பயங்கரமான பேரடைகள் நில அதிர்வுகள் நில நடுஷ்டங்கள் அதே மாதிரி குறிப்புகள் அதே மாதிரி எரிமலைகள் அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நல்லவர்கள் சொன்னார்கள் கயாமனால் நெருங்க நெருங்க ஏற்படும் பின்னால தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள் உலகத்தில் ஒரு நல்ல இஸ்லாமிய கலீப ஆட்சி செய்து கொண்டிருப்பார் அவர் மரணிக்கு பின்னால முழு உலக உண்மையான ஒரு கலீபாவை தேடிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்துல தான் மக்காவுக்கும் வந்து அவர் அந்த நேரத்தில் உள்ள மக்களுடைய செய்து கொள்ளுங்கள் என்று அவரை ஹரீபாவா ஆக்கிக் கொள்வார்கள் அதற்கு பின்னால்தான் பலாசோசலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்து இறங்குவார்கள் செல்வம் எந்த அளவுக்கும் குளிக்கும் என்று சொன்னார் ஒருவர் கொடுக்க வேண்டிய தக்காத்த தன்னுடைய தரையில வைத்துக் கொண்டு சாலை முதல் மாலை வரைக்கும் அடைவார் அவருடைய தக்கா சேற்றுக் கொள்ள யாரும் உன்னால வரமாட்டாங்க சொன்னும் என்றால் நதியில் இருந்து வெளியாகின்ற வரைக்கும் அந்த மனைகள தங்க பாலங்கள் வெளியாகும் அந்த மனைகள் தங்க சக்திகள் வெளியாகும் எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுப்பான் என்றால் ஒரே ஒரு மாதுளம் ஒரு குடும்பம் சாப்பிடுவாங்க அறிவிக்கப்படாது சொன்னது அது நூற்றுக்கு ஆயிரம் நடத்தை சொன்னார்கள் ஒரு மாதுளம் பழத்தை ஒரு குடும்பம் காப்பிட்டு விட்டு அந்த மாதுளம் பழத்துடைய தோளின் மூலமாக குடைபிடிப்பார்கள் மாதுரம் பழத்துடைய அந்த கைய பார்த்துக் கொள்ளுங்க அந்த முழு குடும்பமும் அந்த மாதுளம் பழத்துடைய வருது அதனுடைய நிகழ்பெறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மாதுரம் பழம் ஒரே ஒரு ஒட்டகத்துடைய பால முழு குடும்பமும் குடிப்பாங்க குடித்தாலும் அந்த பால் இன்னும் மிக்கமாக இருக்கும் எந்த அளவுக்கு நான் நம்முடைய செருப்புனுடைய வாரம் வேண்டும் நம்முடைய தொடைகள் வேண்டும் பெண்களுடைய தொடை பேசும் ஆண்களுடைய தொடை பேசும் ஒருவருடைய சாட்டையுடைய முனை பேசும் என்று சூழ்ந்தாகி சல்லாஹ் அலை சொன்னார்கள் அதற்கு பின்னால் தான் பெரும் பெரும் அடையாளங்கள் சூரியன் மேற்குப் பகுதியில் இருந்து உரியமாகும் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர்களை அல்லா அனுப்பி வைப்பான் என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான நிறுத்தத்தை அல்லா வெளியாக்குவான் இவைகள் அனைத்தும் நடந்து இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில மிக பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படும் அந்த சண்டையில அதை கைத்தாலே சராசோசரா அவர்கள் தான் அதற்கு தாங்குவார்கள் முழு யூதர்களும் ஒன்று சேருவார்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் ஜெருசலத்துல பகுதியில் வெளிநாட்டுடைய நிறைய குடியேறு சென்றார்கள் பாதுகாக்கும் என்றும் உள்ளவர்கள் ரொம்ப அமைதியோடு இருப்பாங்க அச்சமற்றி இருப்பாங்க பயமற்ற இருப்பாங்க மீதான பெரியார் அந்த நேரத்துல தான் யமன் திழந்து ஒரு அழகான பெண்கள் காற்று அந்த காட்டை யார் யார் முஸ்லிம்கள் நுகருவார்களோ அதன் மூலமே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் அதன் மூலம் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் இறந்து விடுவார்கள் அதற்கு பின்னால்தான் உலகத்துல பல்லாயிரம் பல லட்சம் ஈமா ஈடாத அந்த நபர்கள் வாழ்வார்கள் அந்த நேரத்துல தான் இருந்து நபிவர்கள் சொன்னார்கள் அந்த சில நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சின்ன செண்டைக்கால் உடைய எத்தியோப்பியாவை சேர்ந்த வந்து நான் பார்ப்பதை போன்றிருக்கிறது என்றார்கள் அதற்கு பின்னால் தான் அல்லாபுமான முதலாவது உலகத்திற்கு முடிவை ஏற்படுத்துவார் قرآن الله قولك نعم أنت تنمي أباين كرمانة يا أيها الناس استقروا ربكم إن ترجل تساعة شيء عظيم يوم ترونها تظهر كل مردعة أما أرضعك وتضوكل لات حمل حملها وترى الناس سكارا وما هم بسكارا ولكن عذاب الله شديد மனிதர்களே அல்லாஹோ பயந்து கொள்ளுங்க பால் கொடுக்க கூடிய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதில் கூட மறந்து விடுவார்கள் பத்து மாத கர்ப்பிணி பெண்மணிகள் அவர்களுடைய பிரசவத்துடைய காலம் வருவதற்கு முன்னாலே அவர்கள் சுமர் இருக்கிற குழந்தைகள் இந்த உலகத்துல வந்து வீழ்ந்து விடும் இருப்பதை அவர்களுக்கு மயக்கம் போதை இல்ல இந்த பயங்கரம் பெரியாக்களே அன்பிற்குரிய கனமாங்கரேஷ் சகோதரர்களே முதலாவது சூர் ஊடப்பட்டு விடும் பின்னால முழு உலகத்தில் மனிதர்கள் அனைவர்களும் இயன்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இறந்ததற்கு பின்னாலே வருவார்கள் அல்லாஹ் சோர் ஊதப்பட்டதற்கு பின்னால எல்லா மக்களும் நான்கு பேர்களை தவிர சித்ரிலே தவிர தவிர இஸ்ராபி தவிர உன்னுடைய அரிசை சுமக்க நீ இணையான நித்திய ஜீவன் உண்மையும் இந்த நான்கு மனசுமார்களையும் அரிசையும் சுமக்கக்கூடியவர்களை தவிர மற்ற அனைத்து மக்களும் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் கூறுவான் பொரு பின்னால நீங்களும் நீங்களும் இறந்து விடுவீங்க இந்த ரெண்டு பேரையும் கூறுவான் அப்பொழுது பேசும் இப்போ பழமையான மரணிக்க செய்கின்றது ஏற்படுத்தி விட்டேன் நீ அமைதியை சுமக்க கூடிய மனக்குமார்கள் இவர்கள் அனைவர்களையும் செய்துவிட்டு அதற்க பின்னால் ஹெசிராயல் சொல்லுவாரு யாப்லா பக்த நான் இருக்கிறேன் நீயும் மிச்சமா இருக்கிறாள் அதற்கு ஹெசிராயை பார்த்தா கூறுவான் அந்த ஹல் உங்க ஹல்கே நீயும்டைப்பினங்களில் உள்ள ஒரே ஒரு படைப்போம் அதனால இஸ்ராயில் நீயும் இஸ்ராயில் அணைகி சலாத்துலாம் அவர்களும் மரணித்து விடுவார்கள் அதற்கு பின்னால் உலகத்தில் அல்லாஹு சில பேர் இருக்க மாட்டார்கள் இப்பொழுதுதான் அல்லாஹ் முழு உலகத்தில யார் யார் எல்லாம் சத்தம் ஈடுபட்டுக் கொண்டு அநியாயங்களை வாங்க பதவி சொல்ல வாருங்கள் என்று அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாவே பதில் சொல்லுவான் அதிகாரம் நாற்பது வருடம் அல்லா தனிமையில இருந்து அதற்கு பின்னால மீண்டும் முதலாவது அதற்கு இஸ்லாபீல் அலேலாத்துலாம் அவர்களுக்கு உயிரை கொடுத்து அவர்களை அல்லாஹ் எதிர்பார்த்து அதற்கு இஸ்லாப்பீ சொல்லுவான் இஸ்லாமிய இப்ப நீங்க மீண்டும் இரண்டாவது சூற ஊதுங்க அதற்கு இஸ்ராபி அடேகூசலாம் இதெல்லாம் திருமதி போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் வந்து இரண்டாவது வாழ்ந்து மரணித்து யார் யார் எங்கெங்கெல்லாம் அடக்கியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் அவருடைய கபர்கள ஆரம்பிப்பாங்க அதையும் அந்த கபறு மக்கள் விரும்புவாங்க எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே எங்களுக்கு எங்களை யாரு எங்களுடைய கபர் இருந்து எரிப்பாட்டியது என்று சொல்லி அந்த சப்தத்துடன் அந்த கப மைதானத்தை நோக்கி வருவாங்க ஆனால் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை பற்றிய பொறாண்ட கூறுகள் தான் நல்லவர்களாக கபிரலை யாருக்கத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை பற்றி அந்த பைக்கரமான பதட்டம் அந்த பைக்கரமான திருக்கம் அவர்களை எந்த கவலையும் ஆத்தாது மாற்றமாக இறந்த ஒரு சோல் ஊதப்பட்டதற்கு பின்னாலேயே மலக்குமார்கள் இவர்களை வரவேற்க வருார்கள்ிலே வருட்டன்ணியாதவர்களாக அவர்கள் நிர்வாணமாக அந்த அக்ஷருடைய தான் அதே மாதிரி தான் மக்களுடைய மைதானத்திற்கு நாங்க அப்படியே கொண்டு வருவோம் நல்லவர்கள் சொன்னார்கள் சிலர் வாசனத்துல வருவாங்க இன்னும் சிலர்கள் நடத்து கிடந்து வருவாங்க இன்னும் சிலர் முகத்தால நடப்பாங்க ஏற்றவர்கள் அவருடைய முகங்களான மகனுடைய மைதானத்தை நோக்கி முகங்களாக நடந்து கொண்டு வருவார்கள் முழு உலகமும் தான் எங்கேயும் மலைகளும் இல்ல கட்பாறைகளும் ஆறுகளோ நலிகளோ ஓதைகளோ இல்ல முழு உலகமும் சமவெளியாக இருக்கும் சில சகபாக்களின் கருத்துப்படி இந்த உலகத்துடைய அந்த பூமியை வெள்ளி பூமியாக ஆற்றிவிடுவான் எல்லா மக்களும் அங்கே வந்து ஒன்று சேருவார்கள் மேலாக பெரியார் சகோதரர்களே அந்த தினம் தான் நம்முடைய கடற்கை மேலான சூரியனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் இப்பொழுது நமக்கு எந்த அளவு தூரம் என்றால் ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைல்களுக்கும் மேலான சூரியன் இருக்கின்றது கொஞ்சம் சூடு சூடு அடித்தால் எங்களால் கொள்ள முடியாது ஒரே ஒரு மைலுடைய தொலை தூரத்தில் இந்த சூரியனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் அன்னுடைய உஷ்ணம் சூட்டை மூலமாக நம்முடைய மூளைகள் உருகி அதன் மூலம் இது உண்மையானது அதன் மூலம் போடக்கூடிய நிறைவை ஆறாக போடும் ஒவ்வொருவருடைய அமல் கடைக்கத்தக்கவாறு திருமணவாறு அறிவாயன் சிலர்களுடைய கரந்தை கால் வரைக்கும் வியர்வை சிலர்களுடைய முட்டுக்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் இளங்களுடைய கழுத்து வரைக்கும் வியர்வை அவர் அவர்களுடைய அமல்களுக்கு நீங்கள் என்ன கூடிய ஐம்பதாயிரம் வருடத்திற்கு சமம் அந்த ஒரே ஒரு நாள் இன்னும் கேள்வி ப்படவே இல்லை ஆனால் அதில் கூட மக்களால் தாங்க முடியாது பல வருட காலம் கழியும் இப்பொழுது மக்கள் எல்லாம் அவர்கள் ஒரு சில சொல்லுவாங்க நாங்க அதுல தாஜமஹை சலாசரா அவர்கிட்ட போகலாம் முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயர் சலாசரா அவர்கள்ட்டே கிடைக்காவது ஆரம்பிக்கட்டும் தாஜமலை சலாசலம் சொல்லுவாங்க அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று நான் அதை நெருங்கிட்டேன் என்னால தப்பாசு செய்யலா நீங்க அதுல சொல்ல போங்க அதுலே சலாசராம் அவர்கள்ட்ட வருவாங்க நீளமான ஹதீர் நாங்க நண்பன் இதிலிருந்து எங்களுக்கு கேள்வி கணக்கை பரவாயில்லை கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று கேட்பாங்க அதற்கு இப்ராஹிம் அலை சொல்வார்கள் அவர்கள்டி சலாக்கு அவர்களும் அவர்கள சொல்லா ஒரு சொல்லா நீங்க அல்லாவுடைய களிமா அல்லாவுடைய சொல்லுவாங்க இன்னாலும் முடியாது அவர்கிட்ட போங்காடுவாங்க அவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க நீ எங்களுக்காகவே இல்லை செய்ய நீ எங்களுக்காகவே இல்லை செப்பாரி செய்ய இப்பொழுது ரசூலுல்லாக சல்லாஹூ செல்லம் அரிசிக்கு கீழான சஜிதாவுடைய வீட்டு எந்த அளவுக்கு அல்லாஹை புகழ்வார்கள் என்றால் அல்லாஹ் வருவார் யார் அம்மன் இருப்பாரா முகமதோட தலையை தூக்குங்களை அல்லாஹ் சொல்லி இவர்கள் அனைவர்களுக்கும் கேள்வி கணக்கு இல்லாமல் அவர்களை நீங்க சொருக்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லி அவர்கள் அனைவர்களும் அனுப்பி வைக்கப்பட்டதற்கு பின்னாடத்தான் இப்பொழுது அல்லாஹ் கேள்வி கணக்கையே ஆரம்பிப்பான் நல்லவர்களுக்கு கிடைக்கின்றான் எதிர்பார்த்துவான் இந்த இடத்தை தான் குறிப்பிடுகின்றார்கள் யாருக்கும் தொடுக்காத மிக விசேஷமான ஒரு பாக்கியம் நல்லவர்கள் பரிந்துரைப்பார்கள் சூரக்கத்திற்கு அடைந்து செல்லப்பட்டதற்கு பின்னால்தான் எல்லாருக்கும் சகோதரர்களே கேள்வி கணக்க ஆரம்பிக்கும் உலகத்தில மேலும் அந்த ஷாக்கு போக்கு சொல்லேனும் நான் செய்யல நான் அப்படி செஞ்சேன் நான் இப்படி சொன்னேன் நான் அப்படி சொல்லல்ல நான் இப்படி செய்தேன் அங்கே கேள்வி கணக்கு அல்லதா அவங்க நான்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை உறுப்புக்களை பேசும் அன்றைய திரத்தில் அவர்களுடைய கரங்கள் பேசும் அவர்களுடைய கார்கள் தாக்கி சொல்லும் அவர்களுடைய தோள்கள் தாக்கி சொல்லும் நம்முடைய வாய்ப்பு அல்லா புட்டு போட்டு வருவான் இங்கு அல்லா மன்னிக்கோண்ட வாயார் என்று வகையான பாவங்கள் எணை வகையான தப்புகள் எட்டு வகையான குற்றங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த வாயால் வகையான மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம் அவருக்குரிய கரணங்கள் நம்முடம் பேசும் நம்முடைய ஒவ்வொரு செயலேட்டை நம்முடைய கருத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய கருத்தில் அவனுடைய அந்த செயலேட்டை நாங்கள் தொங்க நடக்காததாக நாம் செய்தவாலை பாதுகாக்க முடியாது நாங்கள் அந்த செயலேட்டை அவருடைய போட்டு சொல்லுவோம் எங்களால் இந்த கிராமத்தின் தப இது உங்களுடைய ஏடு உங்களுக்கு வேறொரு பாவங்கள் ஒரு நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய வலது கையில் அல்ல இயற்றை கொடுத்து அந்த வலது தரத்தில் யாருக்கு ஏடு கொடுக்கப்படுமோ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்றான் வலது கையில் அந்த ஏடு கொடுக்கப்படுமோ மக்களே கிதாபியாரு கேள்வி கணக்கு எந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்துல மாளிகைகள்ல அவர் மீட்டிருப்பார் என்றால் நான் குறிப்பிடுகின்றான் யாருடைய இடது கைல அந்த ஏழு கொடுக்கப்படுமோ கூல்டது கொடுக்கப்படுமோ அவள் சொல்வாரு யாரை இந்த ஏழு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்கேன் இந்த செயலே என்னுடைய கையில் கிடைக்காமல் இருந்திருக்கேன் நான் மரணத்துடனேயே என்னுடைய விட முடிவுக்கு வந்திருக்க கூடாதா அந்நே மாலியா என்னுடைய பணம் பணம் என்று உலகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த பணம் எனக்கு எந்த லாபத்தையும் தரந்த அன்னை சுல்தானியா உலகத்தில் எனக்கு எவ்வளவு அதிகாரம் உலகத்தில் எனக்கு எவ்வளவு மக்கள் பயம் ஆயிரம் பேர் கொண்டிருந்தாங்க அதிகாரம் எல்லாம் சென்றுவிட்டது என்னுடைய அந்த ஆணவம் அகப்பாவம் அனைத்தும் சென்றுவிட்டது என்று அவர் கதறி கொண்டிருப்பார் கைது செய்த பட்டு கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் தான் நல்லா சொல்வார் அவனை இரண்டு கரங்களுக்கு தள்ளிவிடுங்கள் எரிந்து விடுங்கள் என்று மரக்குமார்களை பார்த்தான் மேலான பெரியார்களே அங்கிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நானும் நீங்களும் விருப்பியோ விரும்பவில்லையோ இவைகள் அனைத்தையும் சந்திக்கத்தான் போகின்றோம் மரணத்தை சந்திக்கத்தான் இருக்கின்றோம் கபிரலே வாடத்தான் இருக்கின்றோம் மக்களுடைய மைதானத்தில் இந்த அனைத்து நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றோம் இந்த மூன்று இடங்கள்ல நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் பெருமூச்சி விட்டு நாங்கள் வெற்றியாளர்களில் சேர என்றால் உலகத்துடைய வாழ்க்கையை நாம் மனம் போல போகிற வாழ முடியாது மனம் போல போக்கில வாழக்கூடாது ரமதாடைய காலத்துல மட்டுமல்லாம் தராவே நாங்கள் ஈடுபடுகின்றோம் முடிவு இல்லை கேள்விகள் கேட்கப்படும் மிக முக்கியமான ஒரு கேள்வி வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் வேட்பட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நம்முடைய காலி முதல் மாலை முறைக்கும் நம்முடைய வாலிபம் இங்கே கழிக்கின்றது அதே மாதிரி நினைச்ச மாதிரி ஒரு முறை நினைத்த மாதிரி திருமணத்தை செலவழித்து அதற்கு ஆடம்பரம் அதற்கு அனுகாயம் அனைத்தையும் திருமணம் என்ற இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி ஊர் உலகத்திற்கு தாக்கி விடலாம் யாமல் அல்லாவுடைய கேமில் இருந்து நாங்க தப்ப முடியாது நாங்க செலவழித்த ஒவ்வொரு நயா பைசாவை பற்றி எப்படி சம்பாதிச்சீங்க அதை பற்றியும் ஏன் எதற்கு செலவழிச்சீங்க அதை பற்றியும் மேலான பிரியாக்களே அன்றிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன் உலகத்துல பலர்கள் எனக்கு வந்து உணவு இல்லையா உணவத் தரலாம் உடை இல்லையா சொந்த வீடு இல்ல கூலி வீடு கூலி வாடலாம் யாருக்கும் உதவி செய்ய முடியாது எந்த அளவுக்கு அமல்களை எந்த அளவுக்கு அறிவாதத்தை நவியுடைய சுங்கத்திகளை பின்பற்றி நூற்றுக்கு நூறு தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்து பெற்று செல்வோமோ அந்த தீ இருந்தால் ஆடங்களை பாதுகாக்கும் அந்த தீ இல்லாமல் இறந்து விட்டோம் என்றால் மேலான பெரியார்களே சகோதரர்களே அங்கே தோற்றுவிட்டோம் என்றார் அங்கே நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம் என்றார் அல்லது அங்கே நாங்கள் பெய்தாடி விட்டோம் என்றார் அந்த பெயிலுக்கு பின்னால் பார் ஒரு வருஷம் பெயில் ஆகுறாரு தோல்வி ஈடு செய்ய முடியாத தோல்வி பின்னால வெற்றியை அடையவேளே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் அந்த உண்மையான கபருடைய வாழ்க்கையில மக்களுடைய மைதானத்துல கபருடைய இரவுல நாம் நினைக்கக்கூடிய நவியவர்கள் சொன்ன அந்த உண்மையான வாக்கியங்களே சந்தோஷங்களை நான் நீங்களும் அறியணும் அல்லார்களோ வணக்கங்கள் நடை உடை பாவனை பழக்க வழக்கம் வியாபாரம் திருமணம் கொடுக்கல் வாங்கல் குழந்தை உடற்போ இவைகள் இஸ்லாமிய முறைப்படி நீனுடைய முறைப்படி ஆக்கி அதே இலையில் மரணித்தோம் என்றால் நம்முடைய முடிவும் நல்ல முடிவாக ஆகும் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பாவகளை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவலை மன்னிப்பாயாக நம்முடைய மணிமக்களுடைய பாவரை மன்னிப்பாயாக உங்கள் ஊடக திரவாதத்தினுடைய அனைத்து இஸ்லாமிய ஆண்களுடைய பெண்களுடைய பாவோரை மன்னிப்பாயாக இந்த புனிதமான ரமதாத்துடைய மாதர்கள் நீ யார் யாரெல்லாம் மன்னிப்பாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யார் யாரெல்லாம் நரத்தத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்கள் நீங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக குறித்த தக்கா தக்காக்களை ஏற்றுக்கொள்வாயாக நாம் செய்த நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக ஆனேன் நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பெரிதோ என்ற தோற்கத்தை தந்த நுழ்வாயாக ஆமீன் ஆமேன் யார் அவர் by rahmat ye rahmatullahi wa alhamdulillah ya rab al alamin to more lectures visit slhub.com